அமிருபி நான் நபி சொல்லாஹும் அலி வசல்லம் அவர்களின் பொறுப்பில் வளர்ந்து வரும் சிறுவனாக இருந்தேன் ஒரு தடவை உணவு தட்டில் என் கை அங்கும் இங்கும் என அழிந்து கொண்டிருந்தது அப்போது என்னிடம் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சிறுவரே பிஸ்மில்லா கூறுவீராக உமது வலது கையால் சாப்பிடுவீராக உணவு தட்டில் உமக்கு அருகில் உள்ளவற்றிலிருந்து சாப்பிடுவீரா என்று கூறினார்கள் ஐந்து மூன்று ஏழு ஆறு முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு